சச்சிதானோத்தியிருஷ்ணா नमो वेदांत वेद्याय குரவே புசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கி ரஜாஸில முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்ற பாம்பனாதிஷாத் நீ வனீஹலாயு ஆதித்யோஜோ சகிஷ்ணுர் சத்தமாக பகவான் பகா ஆனந்தி இந்த மூணு நாமக்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இந்த ஸ்லோகத்தில் வனமாலிக்கு அர்த்தம் பார்க்கணும் வனமாலி பூதத்தன்மாத்திர ரூபாம் வைஜெயந்தியாக்கியாம் வனமாலாம் வகன் வனமாலி பூததன்மாத்திர ரூபாம் வைஜயந்தியாக்கியம் சுவாமி தன்னுடைய கழுத்தில் மாலை போட்டிருக்கார் அது வந்து பூத தன்மாத்திரைகளை குறிக்கிறது பூத தன்மாத்திரன்னு சொன்னால் சப்த சப்தஸ்பரிச ரூபரச கந்தம் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஒரு பூதங்களுக்கும் அதுக்குன்னு ஒரு குணம் இருக்குது ஆக அதைத்தான் நம்ம இங்கே பூத தன்மாத்திர ரூபாம் இப்போ தத்துவ மாலா விபூஷிதான்னு சொல்கிற மாதிரி பூத தன்மாத்திர ரூபம் அந்த மாலைக்கு பேர் வைஜயந்தியாக்கியம் அதுக்கு பேர் தான் வைஜெயந்தி பேர் அது வனமால சாதாரணமாக வனத்தில் இருக்கிற புஷ்பங்களெல்லாம் எடுத்து போட்டுருக்கிறதுனால வனமால அப்படின்னு சொல்கிற வழக்கம் இங்கே தத்வார்த்தமாக சொல்கிறார் அஹ வனமாலா வைஜெயந்தியாக்கியா பூத தன்மாத்திர நிர்மிதா அஸ்மின் அஸ்தி இது வனமாலி விரீஹியாதிவாத் நிப்பிரத்தியா இத்தியாக பூதா பூதா இது அடுத்த ஸ்லோகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கலாம் ஆக தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும் இப்போ மேகஷ்யாமம் அப்படிங்கிற போது மேகத்தையே தியானம் மேகஷ்யாமம்னா மேகத்தில் எப்படி ஒரு பச்சையும் நீளமும் எல்லாம் கலந்திருக்கோ அது மாதிரி சரீரம்னு அர்த்தம் மேகஸ்யாமமே பகவானுடைய சரீரம் அப்படி எடுத்துக்கிறது ஆஹா மேகஸ்யாமம் மேகஸ்யாம வர்ணத்தோடு இருக்கார்னு அர்த்தம் இல்லை மேகஸ்யாமமே ஈஸ்வரனுடைய இது ஆக இந்த நீல கலரே ஆகாசத்தில் தெரிகிற இந்த ப்ளூ ஸ்கை இருக்கு அதுவே பகவானுடைய ரூபம் மேகஸ்யாமம் மேகஸ்யாமம் பீத்த கௌசேய மிக சியாமந்தானே சொன்ன முதல்ல ஆஹ எல்லாம் விஸ்வரூபமாகவும் பார்க்குறது ஒரு ரூபத்தை பார்த்துட்டு அந்த ரூபத்தில் வன வனத்தில் இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து கட்டி போட்டுகிட்டு இருக்கார் அப்படி சில படங்கள்லாம் பார்க்கலாம் வனமாலி ஆஹ வன வனமாலம் வனமாலின்னு பேர் ஆனால் அதோடய தத்வார்த்தம் என்னன்னா பகவான் இந்த விஸ்வரூபமாக இந்த விஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சப்தஸ்பருஷ ரூபரச கந்தங்கள்லாம் அவருடைய ஸ்வரூபந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து ஹலா ஹலம் ஆயுதம் அசியயிதி ஹலாயுதா பலபதிர ஆகிரு பலபத்ரன் பலராமர் கையில் எப்பவுமே ஹலாயுதம் வச்சுருக்கார் கலப்பேன் உழற சாதனம் அந்த ஆயுதத்தை இவர் வச்சுருக்கார் ஹலம் ஆயுதம் அஸ்யதி ஹலம்ங்கிறதுக்கு கலப்பேன் அதை ஆயுதமாக வச்சுன்னு இருக்கார் ஹலாயுதா பலபத்ர ரூபமாக இருக்கார் ஆஹா பலராமனுடைய ரூபமும் மகாவிஷ்ணுதான் அப்படிங்கிற அர்த்தத்தில் ஹலம்ங்கிறதுக்கு முசலம்னு போட்டிருக்கார் आयुधं ஆயுதம் பிரஹரணம அதை வைத்து கொண்டு பண்றார் முசலம்னா ஹலஞ்சலம் மனசோபிமீ சௌனந்தம் முசலம் தா விஷ்ணுபுராணத்தில் இருக்கான் இது ஜராசயுத உத்தியோக விஷ்ணுபுராணவச்சனாத் இத்தலமி ஆகாஷத்துலேருந்து வந்துதான் அதை கொண்டு ஜராசந்தனை வதம் பண்ணினார்களாம் உத்தியோக ஜராசந்தனை வதம் பண்ணுற சமயத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்குன்னு கோட் பண்ணுறார்கள் அடுத்தது ஆதித்யாம் அதி ஆதித்யாம் கஷ்யபாத்து வாமனரூபேண ஜாதகா ஆதித்யா ஆதித்தியினிடத்தில் கஷ்யப்பர் மூலமாக வாமனாவதாரம் பண்ணினார் அதனால் அவருக்கு பேர் ஆதித்யான்னு பேர் ஆக அதித்தியினுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணதுனால ஆதித்யா அப்படின்னு அதுக்கு பேர் ஆதித்தேகே அபத்தியம் ஆதித்யா வாமனரூபா தித்யாதித்யாதித்யா இத்தியாதினா அபத்தியோர்த்தேன்யன் இதெல்லாம் வியாக்கரண விஷயம் வாமனமூர்த்தி துவாதச ஆதித்ய அந்தர்கத பகவத் விபூதி பன்னெண்டு ஆதித்யர்களில் ஒருத்தர் விஷ்ணு ஆதித்யா நாமகம் விஷ்ணு அப்படின்னு கீதையிலையும் சொல்லியிருக்கு விபூத்தியபேஷையா ப்ரித் இத்தியூப நிருப்தியம் ஸ்வயம்பூ ஷம்புராதித்யான்னு சொல்லியிருக்கங்க வந்து ரிப்பீட்டேஷனாக இருக்க இப்படி அர்த்தம் பண்ணியிருக்கார் மன்வந்தர சம்பா தவஸ்வ வாம காஷ்ய விஷ்ணு ஆதினுபராணத்தில் இதற்கு பிரமாணம் இருக்கு கோட் பண்றோதிஷி சவித்திருமண்ட ஜோதிஹி ஆதித்யா ஆதித்யோஜோராதித்யா அப்படின்னு நாமாவளி இருக்குது அந்த ஜோதிராதித்யான்னா ஜோதிஷ் முதல்ல சொன்ன ஆதித்ய சப்தத்துக்கு ஆதித்யனுடைய புத்திரனாக பிறந்த வாமனன் இப்போ ஆதித்யாங்கிறதுக்கு அதாவது ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆதித்ய இந்த சூரிய மண்டலத்தில் தேயஸ்ததா சவித்ருமண்டலம்னு சொல்கிறோமே அந்த ஆதித்யன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆதித்யா ஜோதிஷி சவித்ருமண்டலே திஷ்டன்னு தேவதா ஜீவரூபா வா அந்தரியாமி வா அங்க இருக்கக்கூடிய ஹிரண்யர்பூபமாக எடுத்துக்கலாம் யா ஆதித்யே திஷ்டன்னு பிருகதாரணிக உபனிஷத்தில் இருக்கு இத்தியாதிருதிசித்தா ஜோதிஷி ஆதித்யா ஷர் இனி அடுத்தது சஹிஷ்ணு துவந்தவானி சீதோஷ்ணாதீனி சஹதேய சகிஷ்ணு சகிஷ்ணுன்னா பொறுத்துக்கிறவர்னு அர்த்தம் துவந்தவானி துவந்தவானின்னா இருமைகள் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் என்னதுன்னா சீத உஷ்ணாதீனி சீத உஷ்ணா ஆதின்னு போட்டதுனால எக்ஸட்ரா போட்டுக்க வேண்டியது சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ராமாவதாரமாக இருக்கட்டும் கிருஷ்ணாவதாரமாக இருக்கட்டும் பகவான் தான் சீதோஷ்ண ரூபமாகவும் இருக்கார் இந்த சீதோஷ்ணங்களை சகிச்சுக்கிறாகவும் இருக்கிறார் யாரெல்லாம் சகிச்சுக்கிறானோ அவன் தான் பகவத் ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆஹா சகதே இத்தி சகிஷ்ணு பகவானை சகிஷ்ணுவே சஹிஷ்ணவே நமஹா அப்படின்னு அர்ச்சனை பண்ணினான்னு சொன்னால் இவனுக்கும் அந்த சகிஷ்ணு தன்மை திதிஷா க்ஷமா அந்த குணங்கள்லாம் வரும் ஆகையினால் சகிஷ்ணு சஹோ சி சஹோ மை தேஹி அப்படிங்கிறதுனால சகதே சிஷ்ணுதா உதானி அதுக்கு சொல்கிற பதரியாம் பதரியில் நரநாராயண ரூபமாக பதிரியில் தப்சரணம் பண்ணுறாராம் ஷஹ் மருஷனே இத்தியஸ்மாத்து அலங்கிரிஞ்ச் நிலா கிருஞ்ச் இதெல்லாம் வியாக்கரண விஷயம் இத்தியாதினா இஷ்ணுத் இஷ்ணுச் பிரத்யா இது வியாச்ச்டே சகதேஇ ஆகவே நரநாராயண ரூபமாக இருந்து பதிரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணினார் பகவான் அப்போ குளறு வெப்பத்தை எல்லாம் தாங்கின்றார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நமக்கு இது பகவான் குளிர் வெப்பத்தை தாங்கிக்கிறார் அப்பேற்பட்ட பகவான குளிர் ரூபமாக அவர் தான் இருக்கார் வெப்பரூபமாக அவர் தான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு பாவனையில் எடுத்துக்கொண்டு நம்மளும் அப்படி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஓம் சஹிஷ்ணவே நமஹா அப்புறம் கதிசத்தமாகக்கு அர்த்தம் கதிஷ்ட அசௌசத்தமஸ்ச்சீ கத்திசத்தமாக இவர் தான் கத்தியாக இருக்கார் கத்தினால் எல்லாத்துக்கும் புகலிடம் புகலிடம்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் என்ன சொல்ற சந்தோஷத்தை கொடுக்கறது சார்ந்திருக்கக்கூடியவராக இருக்கார் எல்லாம் பகவானே காப்பாத்து அப்படின்னு போகிறோமே நீதான் எனக்கு கதி அப்படின்னு சொன்னால் புகலிடம்னு அர்த்தம் நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு பகவான் கிட்டே போகிறோமே அது கத்தியாக இருக்கார் சத்தமாக நல்லவர்கள் எல்லாம் தலைசிறந்தவர் தன்னையே தியாகம் பண்ணி நமக்கு நல்லதெல்லாம் பண்ணுவார் சத்து சத்தரகா சத்தமஹா நல்லவன் நல்லத்திலேயே உயர்ந்தவன் இவருக்கு சமமாக நல்லவனோ நல்லவனே கிடையாது ஆஹ சத்தமாக கதிஷ்ச்ச அசௌ சத்தமஸ்ச்சி கதிசத்தமஹா கதிசத்தமாய நமஹா கதிஹீனான் அர்த்தம் அவகதிஹி ஞானம்ங்கிறர் பிராபியம் ஸ்தானம் வா அடைய வேண்டிய இடம்னு அர்த்தம் இன்னொரு கதிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஜானம் அவகதி சத்யதம்தத்தியமாக சாது தம வித்தியமான தமாக பிரசஸ்தமாக அபியர்ஹித தமோ வா சத்தமாக இவர் மூணு அர்த்தம் சொல்கிறார் சத்தியதமான்னு நல்லவர்களிலெல்லாம் தலை சிறந்தவர் இருக்கிற வஸ்துவிலேயே சத் சத்து தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆக தமா மற்ற சத்தெல்லாம் வந்து போகிற சத்து இந்த சத்து பாரமார்த்திக சத்து மற்றதெல்லாம் வியாபாரிக சத்து சவிக்கார சத்து இது நிர்வீக்கார சத்து அப்படிங்கிற அர்த்தம் பிரசஸ்த தமஹா பிரசஸ்த தமஹான்னால் போற்றத்தக்கவர் புகழத்தக்கவர் நம்ம பிரைஸ் பண்ணினோம்னா பகவானை பண்ணணும் அபியர்ஹித தமாக பா சத்தமாக ஒரு குறையும் இல்லாத உயர்ந்தவர் மேலானவர் அடையத்தக்கவர் அப்படிங்கிற அர்த்தம் சத்தியே சாதவ் வித்தியமானே பிரசஸ்தே அபியர்ஹித்தே செத்து அப்படின்னு சொல்லி இத்தனை அர்த்தம் இருக்கான் நாமலிங்கானுசாசனம் இத்தியமரகா மூணாவது சாப்டர் மூணாவது செக்ஷன் எண்பத்தி மூணாவது இப்படி இருக்குங்கிறார் சத்தமாகக்கு சொல் சத்யே சாதவு வித்தியமான பிரசஸ்தே அபியர்ஹித்தே சத் ஆக என்னால் கதிச்ச அசௌ சத்தமச்சிச்தமாக வியச்சே கதிசத்தமாக அசித்ரூபமாக இருக்கார் அப்படி அர்த்தம் அதாவது ஜானரூபமாக இருக்கார் இதாக இருக்கார் போற்றத்தகவராக இருக்கார் சிறந்தவராக இருக்கார் எப்பொழுதும் இருக்கார் எல்லாருக்கும் எல்லாரும் அவரை சார்ந்து தான் இருக்கிறோம் சமஸ்தீவாசிரயா இப்படிலாம் அர்த்தம் இருக்குங்கிறார் கதிசத்தமாய நமஹா சகிஷ்ணவே நம சகிஷ்ணுவே நமான் இருக்கு சகிஷ்ணவே நம கதிசத்தமாய சுதன்வனே நம ஹலாய்ப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் வனமாலினே நம ஹலாயுதாய நம ஆதித்யாய நம ஜோதிராதித்யாய நம சகிஷ்ணவே நம சகிஷ்ணுவே நம வராது குரவே நம மாரி உக்காராந்த புள்ளிங்க சகிஷ்ணுஷப் தான் அதனுடைய சகிஷ்ணவே நம கதிசத்தமாய அடுத்தது दारुणो சுதன் வாண்டோஸுவோ சுதன் வாண்டோ वाचस्पतिरयो निजह, शोभनम, திவஸ்புக்வியசி சுதன்வாக்கோனிமாங்க தன அதி சுதன்வா ம் வில்னு அர்த்தனம் இந்திரியாதிமயம் ஷாங்கம் தனு அஸ்தி சுதன்வா இவருடைய வியாக்கியானம் ஏன்னா இந்திரியாதிமயங்கிறர் இந்திரியங்கள் முதலான மயமாக இருக்கக்கூடிய வில்லுன்னர் ஆஹா சுதன்வா தன்வான்னா என்ன அர்த்தம் விஷ் வில்லு சுதன்வா நர்த்தம் நல்ல வில்லுன்னு அர்த்தம் சுதன்வனே நமஹானம் சிறந்த வில்லை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இவர் என்ன சோபனம் தனு ஷாங்க ரூபம் அதுதான் ஷாரங்கம் அதுக்கெல்லாம் வியாக்கரண விஷயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இந்திரியாதி மயம் இந்திரியாதி மயங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பூதாதிமிந்திரியாதிஞ்ச்விதாஹங்காரமீஸ்வர விக்கூணூபேணு விஷ்ணுபுராணத்தை மேற்கோ காட்ட விஷ்ணுபுராணவாந்திரி அஹங்கமயம் இந்திரி அதாவது பூத்ததிந்திரிச்சிவிதஅாரம் ஈஷரூத்தம் அப்புறம் இயங்கா ஆஹ் பூதங்களெல்லாம் சங்கு ரூபமாக வச்சுட்டுருக்காராம் இந்திரியங்கள்லாம் ஷார்க ரூபமாக வச்சுட்டுருக்காராம் இதி ஸ்திதம் இந்திரியங்களின் மூலத்தையும் வில்லாக கொண்ட பரமன் இந்த இந்திரியங்களுக்கு மூலத்தம் எதுவோ அது அகங்காரம் அந்த ரூபமாக இருக்காராம் ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் அதில் அம்புகளாக்கி பூற்ற வரா விஷ்ணு புராணத்தில் இருக்கிறதோட அர்த்தம் இது இந்திரியங்களுடைய மூலத்தாரங்கினே நமகான்னு சொல்கிற போது இந்திரியங்களுக்கெல்லாம் மூலத்தமாக இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் இந்திரியங்களுக்கெல்லாம் மூலத்தம் என்ன அகங்காரங்கிற ஆக அகங்கார தத்துவம் பகவான் தான் இந்திரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் மாயாசெஹித பிரம்மன் ஆஹா அதன் மூலம் அப்படி நாம் தியானம் பண்ணுறோம் ஆஹா சோபனம் இந்திரியாதிமயம் ஷார்கம் ஆஹா ஷார்கம்னு சொன்னால் இந்திரியாதிமயம் ஷார்கம் இந்திரியங்களையெல்லாம் வியாபிச்சிருக்கிற தத்துவம்னு அர்த்தம் ஆஹா வில்லாக இருப்பவர்னு சொல்கிறத விட இந்திரியங்களையெல்லாம் வியாபிச்சிருக்கிறவர்னு அர்த்தம் இந்திரியங்களில் மனசுங்கிற விறத்திங்கிற அம்ப போட்டு போட்டு போட்டு எல்லாத்தையும் இந்திரிய விஷயங்களையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் சொல்லலாம் அதுதான் விஷயம் அடுத்து சத்ருணாம் ஹண்டநாத் ஹண்டா பரசு அசிய ஜாமதி ஆகிரு கண்டபரசு அகண்டா பரசு அசிய இவா அகண்டபரசு சுதன் வா ண்டபரசு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் கண்டபரசுகுன்னு ஒரு மீனிங் அதில் ஒரு ஆ ஒழிஞ்சுருக்கு சுதன் வா ண்டபரசு அதனால் அகண்டபரசு அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் என்னது சத்ருணாம் கண்டநாத்து கண்டா சத்ருக்களை எல்லாம் அழிக்கிறது அதனால் துண்டு துண்டு ஆக்கிறது பரசுகு ஆசிய அந்த பரசுவை கையில் வச்சுன்னு இருக்கார் ஜாமதக்னியாக இருத்தே ஜாம ஜமதக்னி மகரிஷியோட புத்திரனாக வந்தவர் பரசுராமத்த அவர் அவர்தாரத்தில் அதனால் அவருக்கு பேர் என்னன்னா பரசுராமஹாங்கிறது ஒரு பேர் கண்ட பரசுகுன்னு பேர் அந்த சத்ருக்களை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு பரசுவை கையில் வச்சின்ிருக்கார் ஆக என்னால் கண்டபரசுகுனு பேர் அகண்டபரசு அசை இத்திவா அகண்டபரசுகுன்னா என்ன அர்த்தம் அந்த பரசு வந்து பெரிஷாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலாம் இவர் என்ன அர்த்தம் சொல்கிறார் பாபு குடாரா கொடாரி பரசுகுன்னா என்ன அர்த்தம் கண்டயதி சத்ரு அஹ்க்களையெல்லாம் ண்டிக்கிறவர் அழிக்கிறவர் அடக்கி ஒடுக்கிறவர் அந்த அப்பேர்ப்பட்ட பர பரம் குடார்குடார்த்தம் கோடாரி ஜாமே ஃபண்டபரசு ஆதன் வாண்டு அகண்டிம் பிரசலேஷிய அகண்டா பரச அஸ் படாந்தரம் சுதன்வா கண்டபரசு தற்ப பக்ஷே கண்டியத்தே இது கண்டா எல்லாத்தையும் கண்டிக்கிறார் ந கண்ட அகண்டா கேனாபி அகண்டித்த அவருடைய பரசு ஆயுதத்தை யாராலையும் உடைக்க முடியாது அதனால் அகண்டபரசு யாராலையும் இந்த இந்த பரச பரசுவை அடிக்க முடியாது ஆகவே பரசு அசே அஸ்தி ஜாமதக்னி ஆகிரு அகண்டபரசு இத்தர்த்தா திர்டவிய சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா அவர் எல்லாத்தையும் இது பண்ணவர் அவரை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி அந்த பரசு ஆயுதம் எல்லாத்தையும் வெட்டும் ஆனால் அந்த பரசை வெட்ட யாராலையும் முடியாது அதனால அகண்ட பரசு ஆகா அந்த பரசு கண்டமாக இருக்கு எல்லாத்தையும் கண்டதுண்டமாக்கிற பரசு ஆனால் அந்த பரசுங்கிற ஆயுதத்தை யாராலையும் கண்டது உண்டமாக ஆக்க முடியாது அதுதான் கண்ட பரசுகு அர்த்தம் அடுத்தது தாருண சன்மார்க்க விரோதினாம் தாருணத்வாத்து தாருணா சன்மார்க்கத்தில் போகக்கூடியவர்களை அவர்களுக்கு விரோதிகளை எல்லாம் அழிக்கிறது சன்மார்க்க விரோதினஹா அப்படின்னா என்ன அர்த்தம் சன்மார்க்கம்னா தர்ம மார்க்கம் ஒழுங்காக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒழுங்காக வாழ்கிறான் எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கிறான் பேச்சு செயல்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இருக்குது தர்மம் இருக்குது அதுக்கு விரோதமாக இருக்கான் அவனை அடிக்க வரான் சன்மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறவனை அடிக்கிறான் பார்க்குறோமே எங்கேயாவது இது பண்ணால் போனான்னா அவனை அடிக்கிறதில் ஒரு ஆனந்தம் அவனுக்கு வயசான தாத்தாவை கண்ணாடியை உடைக்கிறது பூணில் பிடுங்கிறது எல்லாம் பண்ணுறான் ஆக தைத்ய தானவாதீன்னு தைத்தியன்னு சொன்னால் ராட்சசர்கள் தானவர்கள்னால் இன்னொரு குரூப்பு ராட்சசன்லே இது கொண்டுட்டு போகிறவன் அடிச்சுட்டு போகிறவன் ஆ தைத்திய தானவாதீன்னு தாரையத்தி அவர்களையெல்லாம் பகவான் அழிக்கிறார் திருவிதாரணே இத்தியஸ்மாத்து நியந்தாத்து கிருவிரதாரிபியா உணன் எல்லாம் கிராமர் பாயிண்ட் இத்தியுணன் பிரத்யாக நடுவில் ஏதோ தெரியல விட்டு போயிருக்கு ஹிரண்ய வாச்சகேன வாஞ்சிதார்த்தம் அர்த்தம் வாஞ்சிதார்த்தம் மாத்திரம் லட்சத்தே ஆ சரி அது வேறு அஹ தாருணான் நல்ல வாழ்க்கை நல்ல வழியில் போகிறவர்களுக்கு எதிரிகளையெல்லாம் பகவான் தண்டிக்கிறார் ஆகையனால அவருக்கு தாருணான்னு பேர் அஹ தாருணாய நம கண்டபரஷவே நம தாருணாய நம அடுத்தது திரவிணம் வாஞ்சிதம் பக்தேபிய பிரதாதி இவிணப்பிரத வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுக்குற த்தமேவ வித்யா திரவிணம் வர் வேண்டுவா் அர்த்தணம் வாஞ்சிதம் வாஞ்சிதம்னா வேண்டியதை பக்தேபியா பக்தர்களுக்கு பிரததாதி பிரகர்ஷேண ததாத்தி நன்றாக கொடுக்கிறார் அதனால் அவருக்கு பேர் என்ன திரவிண பிரதா நிறைய பேருக்கு பயம் சுவாமி இதுக்கப்புறம் எக்கானமி எப்படி இருக்க போகிறதோ ஆசிரமம்லாம் எப்படி இருக்க போகிறதோ அதுவே ஒருத்தர் கேட்குறாருங்கிட்ட ஆசிரமெல்லாம் எப்படி பண்ண போகிறேன் யோகக்ஷேமம் வகாமியகம்னு பகவான் சொல்லியிருக்கார் அவரை நம்பி தான் நான் சாமியாராக இருக்கேன் பகவான் தானே இப்போ யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொன்னார் ஆ பகவான் யோகக்ஷேமம் வகாமியகம்னா கொடுக்கலன்னா அது அவர் ப்ராப்ளம் கொடுத்தா நடத்துவோம் கொடுத்தலன்னா இருக்கவே இருக்குது ஒன்றமோ நாராயணா ஜெயிச்சுன்னு இருப்போம் இன்னும் நமக்கு என்ன இதை இருக்கும் இல்லை நீங்கள் பரவாயில்லை மற்றவாளுக்கெல்லாம் என்ன ஒன்று வேணும் அவளுக்கும் சேர்த்து தான் இது என்ன எனக்கு உனக்குலாம் ஒருத்தர் வந்து கேட்குறார் அந்த இதெல்லாம் போயிடுச்சுன்னா ஆசிரமம் எல்லாம் அப்புறம் நடத்துகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ இல்லையோ அப்படின்னா ஆமாம்மா இருக்கட்டும் யோகக்ஷேமும் பகாமியாகனு சொன்னார்ப்பா அனன்யாஸ் சிந்தைந்தோம் அதுதான் பண்ணிகிட்டுருக்கோம் நாங்கள் அவர் அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கொடுக்கலன்னா போயிட்டு போகிறார் தன் கடன் தாங்குதல் என் பணி செய்து கிடப்பதே ரொம்ப சீரியஸாக கேட்குறார் அதில் என்னன்னா அவர் வேறு இன்வால்வ்டாக இருக்கார் உங்களுக்கு வரலன்னா எங்களுக்கு கிடைக்காதேங்கிறார் உங்களுக்கு இருந்தால் தானே எங்களுக்கு கொடுப்பேள் உங்களுக்கே இல்லைன்னா நீங்கள் எங்களுக்கு எங்கே கொடுக்க போகிறேள் அப்படின்னா உனக்கும் சேர்த்து தான்ப்பா அதை பிடிச்சிக்கோ நீ அனன்யாஸ் சிந்தையந்தோமா ஏ ஜனாஸ்பரியுபாசதே தேஷான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் உன்னோட நீடு எவ்வளவுங்கிறத தெரிஞ்சு அவர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவார் இது வரைக்கும் பண்ணவர் பண்ண மாட்டாரா நமக்கு அந்த ஸ்ரத்த வேணும் அதை விட்டு விட்டு என்னாக போகிறதோ ஏதாக போகிறதோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்தா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர் பேர் வைத்தமா நிதின்னு பேர் தமிழில் வைத்தமா நிதின்னு பகவானுக்கு ஒரு பேர் உண்டு பெரிய செல்வம் நமக்கு எல்லா செல்வத்தையும் உடையவனே நம்ம வச்சுட்டுருக்கிற போது நமக்கு என்னதுக்கு செல்வத்தை பற்றி கவலை எல்லாம் பேசலாம் சுவாமி ப்ராக்டிக்கலாக என்னத்தை சொல்லுங்கன்னு என்னத்தை பெரிய ப்ராக்டிக்கல் டோன்ட் வரி கவலைப்படாது இதுவரைக்கும் கொடுத்ததும் அவன்தான் இப்போ கொடுத்துட்டுருக்கிறதும் அவன் தான் கொடுக்க போகிறதும் அவன்தான் கொடுக்கலன்னாலும் அது அவனுடைய இது அப்போ அதுக்காக வேண்டிய நம்ம என்ன பண்ண முடியும் இது வள்ளுவர் சொன்னார் ஒரு குரல் சொன்னார் நல்லவையெல்லாம் நல்லவாம் தீயவையெல்லாம் தீயவாம் என்னது பொருள் செயற்கா அப்படி ஊழியல்ல ஒரு குரல் இருக்கு நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவையெல்லாம் நல்லவாம்னர் செல்வம் செயற்குன்னார் செல்வம் செயற்கு ரொம்ப அழகான குரல் முந்நூற்றி எழுபத்தஞ்சாவது குரல் அதனால் இதெல்லாம் படித்து வச்சது சௌரியமாக இருக்கு திரவிண பிரதா பகவான் என்ன பண்ணுவார் திரவிண பிரதா வெங்கடாச்சிரபதிக்கு இருக்கிற சொத்து எப்படி வந்ததுன்னா வெங்கடாஜலபதி நிறைய பேர் கொடுத்து அதில் கொஞ்சம் கொடுத்துருக்கான் எல்லோரும் அப்போ வெங்கடாசபதிக்கு இவ்வளோ இருக்குன்னா எத்தனை பேர் கொடுத்துருப்பார் அவங்ககிட்ட இவ்வளோ இருக்கும் புரியுறதா ஆ இப்போ வெங்கடாச்சதிபதி பணக்காரனா வெங்கடாச்சதி பக்தம் பணக்காரனா யோசிச்சு பாருங்க அவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணுறோம் வெங்கடாசிபதி ஏழு வெங்கடாஜலபதிக்கு எல்லோரும் கொடுத்துருக்கான் எல்லோரும் வாங்கிட்டுருக்கான் அவர் நூறு கோடி ரூபா கொடுத்தாருன்னா இவர் ரெண்டு கோடி ரூபா அவருக்கு கொடுக்குறான் பத்து கோடி ரூபா கொடுக்குறான் அப்போது வெங்கடாஜலபதி தன்னை நமஸ்காரம் பண்ணுறவங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறார் அதுதான் மையமே திரவிட பிரதாயமா திரவிடம் வாஞ்சிதம் பக்தேபியா ததா ஆகையின திரவிடப்பிரதாய நம அடுத்தது திவஸ்பிருக் திவகா ஸ்பர்ஷான் ஸ்பர்ஷனாத் திவஸ்பிருக் அவ்வளோதான் அர்த்தம் போட்டிருக்காரு திவகா ஸ்பர்ஷனாத் திவஸ்பிருக் திவகான்னு சொன்னால் ஸ்வர்க்கம் ஸ்கத்தொட்டர் கிரவ் திவம் ட்விலோக்கம் ஸ்பிருஷதி திருப்பி திவிஸ்பு திவிஷப் சப்தமியே விற்பவிஷய கர்மபே ஸ்புஷா அனுதகே க்வின் எப்படி இல்லை கிராமர் பார்க்க வேண்டி பார்க்குபலுக் திருப்பம்திவீட்டு ஷ்வே திரிவிக்கமூர்வஸ்பிப் வியாச்சே திவஸ்பரஸ் கர்மைய விவரணம் திவிஸ் எல்லாம் எத்தனை அர்த்தம் திவிஸ் சரி திவி ஸ்பிருக்குன்னா அந்த பாதம் இருக்கு வர இந்த வர இதில் திருமூர்த்தி அவத் இது திருவிக்ரம அவதாரத்தில் காலால சொர்க்கத்தை தொட்டாரம் திவி ஸ்பிருக் திவகா திவகான்னு சொன்னால் ஸ்வர்கம் சாதாரணமாக திவகான்னு திவான்னு சொன்னால் பகல் திவகான்னு சொன்னால் அந்த ஸ்வர்கத்தை ஒரு காலால் தொட்டார் ஆக திவி இவர் என்ன சொல்றார் வானை தொட்டவர் தனது ரகசியமான அமிர்தமயமான வடிவில் உலகிற்கப்பாற்பட்ட விண்வெளியில் இருப்பவர் ஆகாசத்தில் இருக்கிறவர் தனது கால் பங்கால் உலகமுகி பாதோ ச விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தந்திவி மீதமுள்ள முக்கால் பங்கால் விண்வெளியில் இருப்பவராக வேதம் சொல்லுகிறது அபரஜானமாகிற உலகியல் பற்றிய அறிவு நூல்களால் அறியப்படாதவராகி பிரஜானம் தரும் பிரம்ம வித்தியையால் உலகிற்கப்பாற்பட்ட பரமபதத்தை தொட்டு உணர்த்துபவர் வானத்தை தொடுகிற விரிந்த அறிவு பெற்ற வியாசர் இத்தனை அர்த்தம் சொல்கிறார் அதாவது அபரஜானத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது திவஸ்பிருக்குன்னு சொன்னால் பிரம்ம ஜானத்தினால தெரியக்கூடியவர்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா வியாசர்னு அர்த்தம் திவஸ்பிருக்குங்கிறதுக்கு வியாசர்னு ஒரு அர்த்தம் சொல்கிறார் இது எஸ் வி ராதாகிருஷ்ணாஸ்திரிகள் பல புஸ்தகங்கள்லேருந்து எடுத்து போட்டுது விதிவஸ்பிருக் சர்வ்வியாசியாச பார்க்கலாம் சர்வா சர்வ்ஞானம் விஸ்தரத்து வியாச சர்வியாச அவச்ச सर्वाकारं वा विभागेन சாரம் வினா வேத एकोत्तरशतधाकृतः सामवेदः सहस्रधाकृतः अथर्ववेदः ஏகவிஷதித்தரமேதா அத்தாபேதா நியஸ்தானி அனேன இசமா சர்வதாச அதுக்கு இத்தனை அர்த்தம் ஆஹ் திவஸ்பிருக் சர்வதற்கு வியாச வெண்ணை தொட்ட அறிவுடைய எல்லாம் அறிந்த வியாசர் அப்படியெல்லாம் சேர்த்துக்கலாங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ பார்ப்போம் சர்வதாம் சர்வதாம்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் பார்க்கிறது பார்க்கின்றவர்களுள் சர்வஜானா நாம் சர்வதாம்னா எல்லாவற்றையும் பார்க்கின்றவர்களுள் ஷஷ்டிய பக்தி ஏகவச்சனம் சர்வ ஜானாம் எல்லா ஞானத்தையும் உடையவர்களுள் விஸ்தார ரொம்ப விஸ்தாரமாக பண்ணி வச்சிருக்கார் படிக்க முடியாது சாகர் வரைக்கும் படிக்கணும்னு நினச்சாலும் படிக்க முடியாது ஒரு தினம் படித்தாலும் புரியாது பத்து தடவை படிக்கணும் ஆக விஸ்தார கருத்து வியாசகா அதனால் அவருக்கு பேர் என்ன சர்வதற்கு வியாசாரமாக சொல்லுவோம் வியாசருடைய எச்சல் வாயில் வராதது ஒரு பொருணும் உலகத்தில் இல்லையா வியாசோட்சிஷ்டம் ஜெகத்ரயம் ஆக ஒரு வஸ்துவாவது ஒரு நட்சத்திரமாவது இது வியாசர் சொல்லியிருப்பேன் அதை பற்றி ஆகினால வியாசோட்சிஷ்டம் ஜெகத்ரயம் வியாசருடைய வாக்கில் வராத ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது இதில் இருக்கிற அத்தனை வஸ்துவை பற்றியும் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஆக சர்வதிருக் வியாச எல்லாம் அறிந்த வியாசர் சர்வஜன் அர்த்தம் இது ஒரு மீனிங் அதுவா அல்லது சர்வாச்ச சாதிர்ச எல்லாமும் அதனுடைய பார்வையும் சர்வதற்கு சர்வாகாரம் ஞானம் சர்வாகாரம் ஞானம் எல்லா பொருள்களும் இருக்குது அதை பற்றின அறிவும் இருக்குது எல்லா விஷயங்களும் அந்த விஷயங்களை பற்றின ஞானம் விறத்தி ஞானம் இப்போ நட்சத்திர மண்டலங்கள்னால் நட்சத்திர மண்டலங்களை பற்றின ஞானம் இருக்குது சமுத்திரம்னா சமுத்திரத்தை பற்றின ஞானம் எல்லாம் இருக்குது தேவதைகள்னால் தேவதைகள் எல்லாம் பற்றின ஞானம் இருக்குது எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம் இருக்குது ஷில்பசாஸ்திரமாக அந்த ஞானம் இருக்குது மந்திரசாஸ்திரமாக அந்த ஜானம் இருக்குது ஆக பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வாச்ச சாதிக்ச எல்லா பொருள்களும் அதை பற்றிய அறிவும் ஆஹ சர்வாணி வஸ்தூனி சர்வாணி வஸ்து ஞானி எல்லா ஞானமும் இருக்குது ஆகையினால சர்வதற்கு சர்வதற்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சர்வ ஜானம்னு அர்த்தம் எல்லா வஸ்துக்களாகவும் எல்லா வஸ்துக்களுடைய ஞானமாகவும் இருக்கிறது அப்படி ஒரு அர்த்தம் ஆ சர்வதற்கு வியாசாய நமஹா சர்வதிஷே நமக வியாசாய நமகான்னு பிரிக்கலாம் ஆஹா சர்வச திருஷ்டித்வாத்து சர்வதற்கு எல்லாவற்றையும் அறியறதுனால சர்வஸ்ய திருஷ்டித்வாத் சர்வதிருஷ்டி எல்லாத்தையும் பார்க்குறார் இது சர்வத்திற்கு மூணாவது அர்த்தம் அப்புறம் என்னதுன்னா ருக்வேதாதி விபாகேன எல்லாத்தையும் பார்க்குறார் அவர் ஊடுருவி பார்க்குறாருங்கிற அர்த்தத்தில் ஆக ஒரு ஒரு பதத்துக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் ருக்வேதாதி விபாகேன ருக்வேதாதி விபாகம் ருக்வேதம் முதலானவைகள் எல்லாம் பிரிச்சுருக்கார் சதுர்தேதாக வஸ்தா வேதங்களை நான்காக பிரிச்சிருக்கார் இது ஒரு பிரமாணம் ஆச்சாரியருடைய வாக்கியம் வேதாக வஸ்தா கிருத்த அதை வியஸ்தம் எடிட் பண்ணியிருக்கார்னு அர்த்தம் பிரிச்சிருக்கார் ஆத்தியோவேதா ஏகவிம்சதிதாக கிருத்த ருக்வேதம் வந்து இருபத்தி ஓரு விதமாக பண்ணியிருக்கு ரித்தீய ஏகோத்தர்தா கிருத்த தித்தியா யஜுர்வேதாக நூற்றி ஒன்னாக சொல்லியிருக்கு இதில் சில காண்ட்ரடிக்ஷன் வருது முக்தி கோபனிஷத்துக்கும் இதுக்கும் நவாதிகதம் சாஹா யஜுஷோ மாருதாத்மஜ ஏகவிம்சதிசாக்காயாம் ருக்வேதசது ஷாக்காயாம் ஏகவிம்சதிசியக்காக அதாவது ஆஞ்சநேயருக்கு ராமர் சொன்னதாக சொல்லி முக்தி கோபநிஷத்துன்னு ஒன்று இருக்குது வந்து இந்த நம்பர்லாம் சொல்லியிருக்கு நான்கு வேதங்களோட சாக்க நம்பர்லாம் அதில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டால் ருக்வேதது சாக்கா யாம் ஏகவிம்சதி அது இங்கே சொல்கிறார் ஏகவிம்சதி ஆனால் ஏகோத்தர சததா அப்படிங்கிறார் நூற்றி ஒன்றுங்கிறார் ஆனால் அங்கே நவாதிகதம் ஷாக்கா எஜுஷோ மாறுதாத்மஜ அப்படின்னு நூற்றி ஒம்பது சாக்க யஜுர்வேதத்தில்ங்கிறார் சாம்வேதத்தில் சஹசர சங்கேயா ஜாதா ஷாக்கா சாம்ன பரந்தப இங்கே அதெல்லாம் படித்ததுனால ஞாபகம் இருக்குது சாமவேதா சஹசிரதா கிருத்த சாதாரணமாக இருபத்தியோ ருக்வேதந்தான் சாமவேதம் சொல்கிற வழக்கம் ருக்வேதத்தோட ஸ்வரந்தான் கூட்டி சொல்கிறதுனால சா சாமவேதம் பெருஷு கிருத்தா அதர்வவேதா நவதா ஷாக்காபேதேன்னு கிருத்தா ஆனால் அங்கே வந்து அதர்வ வேதம் ஐம்பதுன்னு சொல்லியிருக்கு ஷாக்கை அதர்வணத்து शाखास्यां, பஞ்சாசத் பேதத்தோஹரே இது பிரமாணங்கள்லாம் விசாரம் பண்ண வேண்டியது இது அறிஞர்களின் ஆராய்ச்சிக்கு உரியது அப்படி போட்டுவிடணும் முடிஞ்சுது ஏவம் அன்யானிச்ச புராணி வியஸ்தானி அனேனை இது வியாசா ஆகையினால் இவர் யாருன்னா பிரம்மானுட்டார் இவர் பிரம்மா தான் பெரியாளுன்னு அர்த்தம் பிரம்மானாலே பெரிய ஆள் பிரம்மா வியாசகா ஆஹா வியாசருங்கிறது இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் வேதவியாசருக்கு முன்னாலேயே இந்த வேத பே வேதபாகங்கள்லாம் இருக்குது ரிக்கஜாமாதருண வேதங்கள்னு ஆனால் இது பிராமணர்களுக்குள்ளே யார் யார் எதை படிக்கிறதுங்கிற ஒரு விவஸ்தை இல்லாமல் இருந்தது தான் வந்து பிராமணர்களை பிரித்து நீங்களெலாம் இந்த வேதத்தை மாத்திரம் காப்பாற்றினா போகும் நீங்கள் எந்த வேதத்தை படிக்கிறதா இருந்தாலும் இந்த வேதத்தை படிச்சுட்டு தான் நீங்கள் மற்ற வேதத்தை படிக்கணும் அப்படின்னு பிராமணர்களுக்குள்ள பிரிவை உண்டு பண்ணி இவர்களெல்லாம் ரிக்வேதிகள் எஜுர்வேதிகள் சாமவேதிகள் அதருணவேதிகள் அதுலேயும் சாக்கா நம்ம சொல்கிறதில்ல யஜுஷாக்கா அத்தியாயின்னு பொதுவாக சொல்லிடுறோம் யஜுர்வேதாந்தர்கதை தைத்திரிய சாக்காத்யாயின்னு தான் சொல்லணும் எப்படி ருக்வேதிகள்லாம் சொல்லுகிறார்கள் இப்போ ருக்வேதாந்தர்கத சாக்கல சாக்காத்யாயி அப்படின்னு சொல்லிக்கிறார்கள் ஆனால் எதிர்வேதிகள் மாத்திரம் அப்படி சொல்கிறது இல்லை ருக்வேதாந்தர்கத சா தைத்திரிய சாக்காத்யாயி இல்லாட்டி கட சாக்காத்தியாயி அப்படின்னு ஒரு சாக்கையை காப்பாற்றுறதே பெரிய வேலை ஆக இப்படி இப்போ என்னது சர்வதுசா என்னமஹா அதுதான் நாம நமக்கு சுதன்வா கண்டபரசு தருணோ திரவிண பிரத திவஸ்பிருக் சர்வதுவியாசா இப்போ சர்வதுவியாசகாங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் ஆச்சாரியார் எழுதியிருக்க மூணு மீனிங் ஒன்று ரெண்டு மூணு மூணு நாலுன்னு சொல்லலாம் அது மாத்திரமில்லை நிறைய புராணங்களையும் எழுதியிருக்காருங்கிற நெஸ்தானி அனேனை இது வியாசகா பிரம்மா சாட்சாத் பிரம்மா அச்சதுர் அவரை சொல்கிற வழக்கம் வியாசரை புகழ்ந்து சொல்கிறத நாலு முகம் இல்லாத பிரம்மா என்ன நாலு கை இல்லாமல் ரெண்டு கையோடு இருக்கிற ஹரி நெத்தியில் கண்ணு இல்லாத சிவன் இவர் தான் வியாசர் அச்சதுர்வதனோ பிரம்மா रपरो लोचन ம்பாஹுரபரோரி அஃபாலோச்சனராய அப்படின்னு சொல்றோம் வியாசர் அதனால தான் நமோஸ் வியசவிஷாலே ஃபுல்ல அரவிந்த ஆயத்த பத்தனை யா பார்த்தைலூர்ண பிரஜ்வலித்தானமய் பிரதீப அப்படின்னு அவரை வர்ணிக்கணும் வேதவியாசருக்கு அத்தனை மகிமை வேதவியாசர் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி பாரத தேசத்தில் வே வைதிக தர்மமே இல்லை அதுக்கப்புறம்தான் மற்ற ஆச்சாரியர்களும் அதனால்தான் எப்போதுமே குரு பூர்ணிமா அன்னைக்கு வியாசருக்கு கிருஷ்ண பஞ்சகம் வியாச பஞ்சகம் முதல்ல கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறோம் அப்புறம் வியாசருக்கு பண்ணுறோம் அதனால்தான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்மனிதயே பிரம்மானு புட்டு நமோவை பிரம்மனிதயே பிரம்மநிதி வேத செல்வம் வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டருடைய புத்திரன் வசிஷ்டருடைய பேரன் ஆகையினால் வசிஷ்டர் சக்தி பராசரர் அப்புறம் வியாசன் வசிஷ்டருடைய கொள்ளுபேர் வியாச அப்படி சொல்கிறோம் அதிலிருந்தே ஞாபகணும் வியாசாய விஷ்ணு ரூபாயான்னு சொல்லியிருக்கதெல்லாம் ஞாபகம் பண்ணணும் இப்போ வாச்சஸ்பதிர் அயோனிஜா படிப்போம் வாசஸ்பதி அயோனிஜா வாச்சா வித்யாயாஹா பதிஹி ஜனநியம் நாயத்தை இயோனிஜிசேஷணமேக்கம் நாம வாசஸ்பதி அயோனிஜ வாசஸ்பதினா சொற்களின் தலைவர் அயோனிஜா அம்மாவயத்திலருந்து புறக்காதவர்னு அர்த்தம் அம்மாவயத்திலருந்து கர்பத்திலேருந்து புறக்காதவர் அப்படின்னு அர்த்தம் அஹா அயோனிஜாஹா அது எப்படி அர்த்தம் இவருடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம் இவரும் கேஸ இருக்கு நிறைய அர்த்தம் சொல்கிற பெருஷாக இருக்கு அதெல்லாம் நம்ம இது பண்ணலை ம் நிறைய பண்ணியிருக்காரு விஸ்தாரமான விளக்கம் சொல்கிறாரு ஷேர் வாசஸ்பதிர் அயோனிஜ பிரம்மான்னு அர்த்தமா ஆஹா வாச்சஸ்பதி ரயோனிஜாங்கிறதுக்கு அர்த்தம் பிரம்ம தேவன் என்ன சொல்கிறார் வாசஹா இது பததுவயமாத்மக்கி பிரதீகிரம் ஏக்கம் நாம விஷேஷப்பதர்ஷனஸ்வாச்சேதவேதிவிச்சதுக்கு கேதம் முதலான வித்தை பதி பாலக வேதங்களெல்லாம் காப்பாற்றவர் அந்நாத் பகவான் கிட்ட இருந்து பிரம்மதேவன் வேதத்தை வாங்கிண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறார் அதை வச்சுன்னு சிருஷ்டி பண்ணுறார் யோவை வேதாவிச்ச பிரகிணோதி தஸ்ம அப்படி சொல்கிறார் சுவாமி வாதாதினா ஸ்தூயம் ஸ்தூயம் அத்தனாத் ருதாதீன பாலகத் புராணே தரிசிதம் எல்லாம் பகவான் காப்பாற்றுறார் இதுக்கெல்லாம் அரிய விஸ்தாரமான அர்த்தங்கள்லாம் கொடுக்கிறார் அவர் நம்ம சுருக்கமாக புரிஞ்சுப்போம் அதாவது வாசஸ்பதி அயோனிஜா வாச்சஸஸ்பத் வாச்சகா வித்யாயாக பத்திகி வாத்த வாசஸ்பதி வேதங்களின் தலைவன் வேதங்களின் தலைவன்கிறது இந்த பிரம்மதேவர் அஜோனிஜா ஆக வேதங்களின் தலைவனாகவும் தாயின் வயிற்றில் பிறவாதவராகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இதுக்கு விஸ்தாரமான அர்த்தம் தாரக பிரம்மானந்தா நிறைய கொடுக்குறார் கொட்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கொடுக்குறார் நான் அதை வந்து ரொம்ப விஸ்தாரமாக இருக்கிறதுனால அதை சுருக்கியிருக்கேன் इदे पौर श्रुट आह विशेषण सबेषण नाम शुन्खंडशु दारुणो द्रविण प्रद दिवस्पृक्सर्वृगव्यास वाचस्पतिर निज ஆஹா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு 7 ஏழு நாமாக்கள் அதே மாதிரி இங்கேயும் 8, 9, 10, 11, பன்னெண்டு 13 13 நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் வனமாலினய நம ஹலாயுதாய நம ஆதித்யாய நம ஜோதிராதித்ததன்வண்ட நம தாரு நம திரவிணப்பதா நம திவஸ்புஷே நம சர்வியாசாய நம வாச்சே அயோய நம இனித் திருசாம்னே நமக்கு அர்த்தம் பாக்கணும் நாளைக்கு பாக்கிரகம் பண்ணட்டும் விஷ்ணு ஜெஷ்ணு மகாவிஷ்ண மேம் அப்பைத்தியம் நி புருஷோத்தமஸ்திரமூர் சகசிரபாட்சிருபாஹவே சகசிரே புருஷாய की। आदि ிே நமவிந்தமசீனாஜ ஆதிநா எல்லா ஷரீரங்களும் சாஸ்வதமானது அல்ல ஷரீரங்கள் உடல்கள் தோன்றி இருந்து மறையக்கூடியவை இந்த உண்மையை நாம் எல்லோரும் ஆழமாக ஞாபகத்தில் வைக்க வேண்டும் சிலருக்கு கரு உற்பத்தி ஆவதே இல்லை வயிற்றில் கருவும் டையே அழிந்தும் போகிறது பிறந்த குழந்தைகளெல்லாமும் கூட திடீரென்று இறந்துவிடுகின்றன எந்த நிலையிலும் உடல் அழியக்கூடியது உடலுக்கு ஜாதி மதம் இனம் மொழி கிடையாது சரீரங்களுக்கு ஜதி மொழி மத இனம் என்கின்ற பேதம் இல்லை நிறங்களும் கூட தோற்றமே தவிர உண்மையில் மனித உடல்கள் நிலையற்றது மனித உடல்களை நாம அழிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை மிகப் புண்ணியம் செய்திருந்தால் தான் உயிர்களுக்கு மனித உடல் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன ஏனென்றால் புண்ணியங்களை செய்வதற்காகவே மனித உடல்கள் எல்லோருக்கும் எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதை அறிந்து கொள்ள வேண்டும் நம் அனைவருடைய உடல்களும் நல்ல காரியத்திற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த உடலை கொண்டு இந்த உடலிலே வாழுகின்ற மனம் பேசுகின்ற சக்தி கை கால்கள் போன்ற உருப்புகள், அனைத்தையும் கொண்டு ஓயாமல் நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனித உடலை விலை கொடுத்து வாங்க முடியாது மனித உடலை பொருளோடும் ஒப்பிட முடியாது பணம் சம்பாதிப்பதற்காக இந்த உடம்பு கொடுக்கப்படவில்லை உலக சுகங்களை அனுபவிப்பதற்காக இந்த உடம்பு உயிர்களாகிய நமக்கு தரப்படவில்லை உலகத்திற்கு நன்மை செய்து அதன் மூலம் உயிர்களாகிய நமக்கு நன்மையை தேடிக் கொள்ள வேண்டும் இதை நாம் காலையிலும் மாலையிலும் நேரம் ஒதுக்கி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உடல் வாழ்க்கையின் நோக்கம் என்ன உடல் வாழ்க்கையை எதற்கு பயன்படுத்த வேண்டும் உடலுக்கு உணவு தர வேண்டும் உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடலில் உள்ள சக்திகளை எல்லாம் நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் புத்திக்கு சிறந்த அறிவை கொடுக்க வேண்டும் மனதிற்கு ஈஸ்வர தியானத்தோடு கூடிய நல்ல எண்ணங்களை கொடுக்க வேண்டும் தெய்வீக சொற்களையே பேசி பேசி பழக வேண்டும் உடம்பிற்கு நோய் வருவதற்கு முன்னமேயே உடம்பு நன்றாக இருக்கும் பொழுதே உடம்பை நல்ல காரியங்களுக்காகவே உபயோகப்படுத்துவோம் எல்லா உடம்புகளையும் மதிப்போம் எந்த மொழி பேசுபவராயினும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராயினும் பொருளாதார நிலையில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அறிவில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எல்லா மனிதர்களையும் மனமார மனமாரிப்போ நமது மத நூல்களின்படி எல்லாம் தெய்வம் தெய்வத்துக்கு ஒன்றும் இல்லை ோ விஸ்வியோ நமோ நமோ மஹே நமோ நமோ ரத்தி ரேவோ நமோ நமோ ரோ ரே நமோ நமசேன சேனாச்சோ நமோ நம கஷ்ரு சங்கிரச்சோ நமோ நமஸ்தோ ரேபியோ நமோ நமக்கு கர்மேபியோ நமோ நம புஞ்சிஷ்டே இந்த மந்திரங்கள் சமூகத்திலுள்ள அனைத்து மனிதர்களையும் எல்லா விதமான தொழில்களை செய்பவர்களையும் கடவுளாக கருதி நமஸ்கரிக்கிறது நாய்களுக்கு நமஸ்காரம் நாய்களை பாதுகாக்கின்றவர்களுக்கும் நமஸ்காரம் குதிரைகளுக்கும் நமஸ்காரம் குதிரைகளை பாதுகாக்கின்றவர்களுக்கும் நமஸ்காரம் கோபப்படுபவர்களுக்கும் நமஸ்காரம் பொறுமையாக இருப்பவர்களுக்கும் நமஸ்காரம் தலைப்பாகை கட்டி இருப்பவர்களுக்கு நமஸ்காரம் தலைப்பாகை கட்டாமல் இருப்பவர்களுக்கும் நமஸ்காரம் ஆண்களுக்கும் நமஸ்காரம் பெண்களுக்கும் நமஸ்காரம் அலிகளுக்கும் நமஸ்காரம் குழந்தைகளுக்கும் நமஸ்காரம் பெரியவர்களுக்கும் நமஸ்காரம் சிறியவர்களுக்கும் நமஸ்காரம் இத்தனை வடிவங்களிலே விளங்கும் ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் எல்லோரையும் கடவுளாகவே பார்க்கிறோம் இந்த மனோபாவம் எல்லோருக்கும் நன்கு வளரட் அழியின்ற அழிகின்ற உடலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அழியாத உயிர்களாகிய நாம் மாறுகின்ற அழிகின்ற உயிர்க உயிர் உடல்களோடு இணைந்து மாறுகின்ற அழிகின்ற உடல்களோடு தொடர்பு இந்த நிலையற்ற தன்மையை உணர்வோம் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்கிடையில் வாழ்க்கையின் உண்மையை நன்கு புரிந்து கொள்வோம் சர்வம் சிவமயம் சர்வம் விஷ்ணுமயம் வாழ்வும் இறைவனே வாழ்வின் நிறைவும் இறைவனே வாழ்வின் தொடக்கமும் இறைவனே வாழ்நாள் அனைத்தும் இறைவனே அனைத்து ஷரீரங்களையும் மதிப்போமாக ஷரீரங்களை அறவழியில் பாதுகாப்போமாக பேராசையை அறவே நீக்குவோமாக அளவுக்கு மீறிய புலன் என்ப நுகர்ச்சியிலிருந்து விடுபடுவோமாக भवतु भवतु भवतु स्वस्ति मंगलं भवतु सर्वे सुखिन सरामया सर्े भद्रा पश्य மா கஷிி துபா்வேத் அசத்த மா சமய தமசோமா ஜோதிய மோர்மாய பூர்ணமூர் பூர்ணாத் பூர்ணமுதிய ओम பூர்ணிய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷா ஹரி ஓருநாசஸ்வீ